الله அவன் விரும்புகின்றவனுடன் மறுமையில் இருப்பான் என்று நபி சல்லா அலிஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது ஒருவன் ஒரு கூட்டத்தாரை அவர்களை சந்திக்காமலேயே அவர்களை விரும்புகிறான் என்று நபி சொல்லலாஹுவா அணிஹிவசல்லம் அவர்களிடம் கூறப்பட்டது அந்த மனிதன் தான் விரும்பியோருடன் இருப்பான் என நபி சொல்லாஹுவா அணிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்